ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்பிலே அமாசோமாரவிரதம் விஷயமாக பார்த்துன்னு வரோம் அனைத்து விரதங்களுக்குள்ளே இந்த அமாசோமாரவிரதத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் காண்பிக்கப்படுறது இந்த அமாசோமவாரவிரத சரித்திரம் ஸ்ரீமன் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி மகாபாரதத்தில் யுத்தமெல்லாம் ஆன பிறகு வரக்கூடியதான சரித்திரங்களில் இந்த அம்மா சோமவார விரதம் விஷயமாக சொல்லப்படுறது சரதல்பகதம் பீஷ்மமுபகமிய யுதிஷ்டிராக கிருதப்பிரணாமோ தர்மாத்மாஹிதம் வச்சனப்ரவீத்து அப்படி அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார் பீஷ்மாச்சாரியாள் உத்தராயணத்திற்காக காத்துருக்கார் அப்படி அம்பு படுக்கையில் படுத்துருக்கிற பீஷ்மாச்சாரியாவில் தர்மாத்மாவான யுதிஷ்டிரர் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவரை பார்த்து பேசுகிறார் ஹத்தேஷு குருமுக்கியேஷு பீமசேனேன கோபினா ஹே பிதாமகரே எனக்கு ரொம்ப மனசு ஏதோ கலக்கமாகவே இருக்குது அதான் உங்களிடத்தில் சில விஷயங்கள் கேட்டின் போகலான்னு வந்திருக்கேன் இப்ப நடந்த யுத்தத்த பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது குரு வம்சத்து ராஜாக்கள் புருஷர்கள் குழந்தைகள்னு அத்தனை பேரும் இறந்து போயிட்டா முக்கியமாக குருவம்சத்து ராஜாவான துரியோதனன் பீமசேனனுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியதாக போயிடுத்து துரியோதன குமந்திரேன ஜாத்தோஸ்மாக்கம் குலக்ஷய இவ்வளவு பெரிய ஒரு குலக்ஷயம் குலம் அழிஞ்சதற்கு துரியோதனனுடைய தப்பான ஒரு காரியம்தான் காரணமாக போயிடுத்து அந்த காரணத்தினால நம்முடைய வம்சமே அழிஞ்சு போயிடுது நசந்தி பூவி பூபாலாக பாலவருத்தாதுரான்றதே அவசிஷ்டா வயம்பஞ்ச வம்சே பாரத சம்ஜதே அத்தனை பேரும் பூமியில் இரத்த ஆறில் விழும்படியாக போயிட்டா இனி இந்த பூமியில் ஒரு ராஜாக்கள் இல்லை வயதானவர்கள் ஒருவரும் இல்லை பாலர்கள் குழந்தைகள்னு ஒருத்தரும் எந்த தேசத்தில் ராஜா இல்லையோ அந்த தேசம் உருப்படாது எந்த தேசத்தில் ஆலோசனை சொல்கிறதுக்கு வயசானவர்கள் இல்லையோ அந்த தேசமும் சரியாக நடக்காது அப்படி ஆகிடுச்சு அவசிஷ்டாக வயம் பஞ்ச வம்சே பாரத சங்கீதே பாக்கி மிச்சம் இருக்கிறவர்கள் யாருன்னா நாங்கள் ஐந்து பேர் நாங்கள் தான் பாக்கி இருக்கோம் ஏகாத पत्रम அப்பிச்சா ராஜ்யம் மையம் நரோச்சதே ராஜ்யம் எங்களுக்கு முழுசாக வந்துடுத்து இந்த உத்துரும் இல்லாத இந்த ராஜ்யத்தை வச்சுண்டு இனி என்ன ராஜ்யம் நடக்க போகிறது இது என்னவோ எனக்கு பிடிக்கவே இல்லை இது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு அசுத்த அசுத்தத்தில் விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றா போல எனக்கு தோணுண்டே இருக்குது ஜீவித்தேபி ஜுகுப்ஸா மிருத்தேன சுகத்தை கொச்சுது இனி உயிரோடு இருந்து சாதிக்கப்போ போகிறது என்ன ஒன்றும் அனைவரையும் அடித்து கீழே இனி உயிரோடு இருக்கிறதே எனக்கு என்னவோ ரொம்ப வெட்கமாக இருக்குது ஏன்னா பல குடும்பங்கள் அழியறதுக்கு காரணமாக ஆயிட்டோமோன்னு என்னுடைய மனது ரொம்ப உருத்தருது திருஷ்டுவா சந்ததி விச்சேதம் சந்தாப்போ ஹிருதயனிஷம் படுத்துண்டால் தூக்கம் வரமாட்டேங்கிறது ராப்பகல் பகல்லையும் சரி ராத்திரியிலையும் சரி எப்போ படுத்துண்டாலும் தூக்கம் வரமாட்டேங்கிறது திரும்பவும் திரும்பவும் இத்தனை வம்சத்தை நான் அழிச்சுட்டோமே அப்படிங்கிற தாபம் ரொம்ப என்னை பாதிக்கிறது அதுவுமே திகுணம் துக்கம் பிண்ட தரிசனாத் ஏன்னால் நிறையா குடும்பங்களை தலைமுறை இல்லாமல் செய்தாச்சு இனி அவர்களுக்கெல்லாம் ஸ்ராத்தாதிகள்லாம் யார் பண்ண போகிறா அத்தனை இப்படி ஒரு அனர்த்தத்தை பண்ணிட்டோமோன்னு எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது இந்த யுத்தமே செய்திருக்க வேண்டாமோன்னு கூட சில சமயங்களில் தோன்றது ரொம்ப மனதுக்கு தாபமாக இருக்குது இதற்கு ஏதாவது நீங்கள் உபாயம் சொல்லணும் கிங்கரோமி குவக்சாமி பிதாமக ஏன சம்பத்தியே சத்ய சந்ததி சிரஜீவினி எங்கே என்ன பண்ணுறது இனி நான் எங்கே போகிறது என்னென்னு ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்கிறது முக்கியமாக என்னுடைய மனசு ரொம்ப தாபமாக இருக்குது ரொம்ப வருத்தம் ஜாஸ்தியாக இருக்குது நிறையா குடும்பங்களை தலைமுறைகள் இல்லாமல் செய்துட்டோமோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தாபமாக இருக்குது இதற்கெல்லாம் ஒரு உபாயம் சொல்லணும் எனக்கும் நாம் செய்த காரியம் சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ரெண்டாவது சரியாக இருக்கும் பட்சத்தில் இத்தனை குடும்பங்கள் தலைமுறை இல்லாமல் போயிடுது குழந்தைகள் இல்லாமல் போயிடுத்து அதற்கு என்ன செய்யலாம் சொல்லணும் மூன்றாவது இந்த ஸ்திரீகளுடைய சாபம் என்ன கொள்வது அது இருக்கப்படாது அத்தனை பேரும் சிறுஜீவிகளாக இருக்கணும் இனிமேது இருக்கிறவர்களாவது தர்மத்தில் நம்பிக்கையோடு தர்ம வழியில் வாழ்க்கையை நடத்தி சிறுஜீவிகளாக அத்தனை பேரும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இதற்கு ஒரு உபாயம் இருந்ததானால் நீங்கள் சொல்லணும் ஏன்னா எனக்கு அவ்வப்பொழுதும் சரியான ஆலோசனைகளை சொல்லி என்னை நல்வழிப்படுத்தினவர்களில் நீங்கள் உங்களுடைய பங்கு ரொம்ப அதிகம் உங்களுக்கு தப்சக்தி ஜாஸ்தின்னு நான் சொல்ல கேட்க வேண்டியதில்லை அனைவருக்கும் தெரியும் என்னுடைய வம்சத்தில் இப்போது மூத்தவராகவும் பெரியவராகவும் அனுபவசாலியாகவும் நீங்கள் இருக்கேள் எனக்கு சரியான ஒரு உபாயத்தை சொல்லணும் இனிமேது இதுபோல் யுத்தம் வரப்படாது யாரும் எந்த விஷயத்திலையும் துக்கிக்க கூடாது துக்கம்கிறதே யாருக்கும் வரக்கூடாது முக்கியமாக மனசை தபிக்கும்படியான துக்கமே ஒத்துருக்கும் வரக்கூடாது சிறு ஜீவிகளாக வியாதிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு உபாயம் நீங்கள் சொல்லணும் அதை நான் செய்யறதுக்கு கட்டாயம் காத்துன்னு இருக்கேன் உங்களுடைய வாக்காள சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அதற்கு உபாயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியாவை பார்த்து கேட்குறார் பீஷ்மாச்சாரியால் அவருக்கு சமாதானம் சொல்லி அவருக்கு நிறைய உபாயங்களை சொல்கிறார் மனசு அமைதிக்கும் குழந்தைகளுடைய சிறு குழந்தைகள் இருக்கிறதுக்காகவும் உபாயங்களை சொல்கிறார் பீஷ்மாச்சாரியால் அவர் என்னென்ன உபாயங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்